தேவனுடைய மறுபடியும் நாளிலே தேவையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ள ஆண்டு அடியும் நான் சோதரிக்கிறேன் தேவனுடைய நாமம் மிகவும் கத்திரமுகத்திலே வாசமாக இருக்கிறார் இயேசு ஏற்றம் இன்று என்று மாறாதவராக இருக்கிறார் அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் மறித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்றுவனுடைய மகிழப்படுவதாக இறுதி நாட்கள் ஆண்டவர் பெரிதான காரியங்களை நமது மத்தியிலே செய்து கொண்டு வருகின்றார் அதற்காக கருத்து ஸ்வத்திரம் அன்று தேவனுடைய பரிசுத்தவான்கள் போக முடியாத இடங்களுக்கு தங்கள் மேலுள்ள உருமாள்களை கொடுத்து அனுப்பினார்கள் மேற்கொள்ளும்படியாக அப்படி போட்டபோது அவர்கள் சுத்தமாகிவிட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் ஆண்டவராகிய தேவனும் அதாவது அன்று சொன்னார் நூற்றுக்கு அதிபதியுடைய அவன் பிழைத்திருப்பான் என்று அப்படியே அந்நருமே அவன் பிழைத்திருந்தான் என்று நாம் காணுகின்றோம் என்றும் தேவடைய சரீரமாக சபையின் மூலமாக தேவன் அருகிற வார்த்தைகளை அபணமாக நிறைவேற்றுகிறார் முந்தா நாள் பகல் வேளையில் வந்தது அதுல சபையில் இருக்கிற ஒரு ஆத்துமாவுக்கு தேவன் நெருக்கடி அந்த நெருக்கடியின் மத்தியிலே அவருக்கு கிட்னியில ஸ்டோன் அதாவது கல் உண்டாகி மிக அவதிப்படுகின்றார் உச்சுவாசத்தில் அவர் ரொம்ப தள்ளாடுகின்றார் அவருக்காக ஜபம் பண்ண வேண்டும் இந்து மதத்தில் என்று கண்ணு ஆகி வந்தவர் என்று சொல்லியிருந்தார் அந்த நபரும் அந்த உச்சவாச நேரடியாக போனில் அவர் பேசினார் பேசி மிக கஷ்டப்படுகிறேன் டாக்டர் சொல்லுகிறார்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருக்கிறது அது மற்றபடி மெடிசன்ல கிடைக்க முடியாது என்று சொல்லுகிறார் சொன்னார் எப்படி வெறுக்கட்டும் அவருக்கு இருக்கிறபடியா அவருக்கு நாம் தேவருடைய வார்த்தை அறிவித்தோம் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உடைய வாழ்க்கையில மிரக்க நடப்பிப்பார் முடிந்தால் வாழப்பு வாழத்தன்று சாப்பிடுங்க கர்த்தர் கிரியம் செய்வார் என்று நாம் அவருக்கு அறிவுரை சொன்னோம் தேவருடைய வார்த்தையாக மறுநாள் அதே நேரத்திற்கு அங்குள்ள மூலமாக செய்து வந்தது அன்று இரவு அவருடைய கிட்னில் இருந்த கல் வெளியாகிவிட்டது என்று சொன்னார் தாக அவர் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார் குடும்பமாக வந்து இங்கே நாகர்கோவில் சபையில் தேவையான மனிதர்களை பார்க்க இருக்கிறார் என்று சொன்னார் அதற்காக நான் தேவனை புதைக்கிறேன் நமது ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் நேரடியாக சொல்லுகிற வார்த்தை அல்ல புவனில் கேட்கிற வார்த்தையும் எவ்வளவு தூரத்திலேயும் தேவன் கிரிய செய்கிறவராக இருக்கிறார் நமது மத்தியில் அவர் இருக்கிறபடியால் தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம் செய்வாராக கால ஜபத்தில் ரெண்டு கண்ட பிரகாரம் பத்திரிகைகளே கூட்டியும் குறைத்தும் கற்பனை பண்ணியும் பலவிதமாக எழுதுகிறார்கள் நாம் நம்முடைய சபையிலே தேவன் செய்கிற கிரிகளை எழுத போனால் பத்திரிகையை கொள்ளாது வேகத்தை எளியர்கள் அதாவது அதாவது ஒரு சில அர்ப்பணங்கள் தான் வேகத்தில் அவைகளை எல்லாம் எழுதினால் உலகம் கொள்ளாது உயரமும் கொள்ளாது சுமக்கவும் முடியாது பெரிய புக்காகி விடும் என்று நான் பார்க்கின்றோம் அவருடமாக கத்த செய்கின்றார் நாம் இவகிற இல்ல இதான காரியங்களை காத்துக் கொண்டிருக்கிறபடி அவைகள் நிறைவேறும் கர்த்தருக்கு சுத்தோத்திரம் உண்டாவதாக காலையில் நாள் தேவம் என்னும்போது எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டானது என ஒருவர் அழைத்து சென்றார் அவரை நான் ஏறிட்டு பார்க்கும்போது கத்தரா இயேசு கிறிஸ்துவ அவர் அழைத்து சென்றார் அழைத்து எங்கே செல்கிறார் என்று பின்னாலே போகும்போது அவர் பிளாவினிடத்தில் சென்றார் அங்கே போகும்போது பிளாவானவர் இருக்கிற இடம் மிகவும் பயபக்தியாக பயபக்தியாக இருக்கிறது அப்படி இருக்கிறதாக நான் கண்டேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அங்கே பிலாவின் இடத்திலே அவர் விட்டுவிட்டு கொதிகாரத்திற்குள்ளாக நான் பார்க்கும்போது ஒரு மேட்டிலே ஒரு சொல் மேலே பொங்குகிறவராக காணப்படுகிறார் பிலாவாகிய தேவன் அவரை காண்பிக்கிறார் நான் அவரை ஒட்டி பார்க்கும் ஒரு மரத்தை ஒரு தென்னை மரம் ஆனது ஒன்று அதுக்கு இன்னொரு கம்பியில் கட்டி மாதிரி ஆண்டவராகி தேவனுடைய கல்வாரி செலுத்தினை அடிவாரத்தில் கட்டியிருக்கிறது இந்த தென்னை மரம் அசைந்து கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக அங்கே கட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தேவன் அவரை காண்பிக்கிறார் குமாரமாக தேவன் புதாவை காண்பிக்கிறார் இப்படி நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் தேவையான மகிமை உண்டாவதாக நியோகரை அதாவது பிளாகி தேவன் சொல்கிறார் உங்களை மீட்கும்படியாக கல்வாடி மறித்த ஏசு கிறிஸ்து என்னுடைய குமாரன் என்று அவர் காண்பிக்கிறார் குமாரன் ஆகிய கிறிஸ்து பிளாவை காண்பிக்கிறார் இவருதான் அதற்கு மேல் உங்களுடைய எல்லாவிதமான அவர்தான் காரணம் என்று ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்துகிறதாக அந்த வேலையில நான் கண்டேன் கருத்து உண்டாவதாக எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வாழ்க்கையத்தில் சொல்லியிருக்கின்ற பிரகாரம் சொன்னார் நான் முடிக்கின்றேன் நமக்கு சமயம் நான் முடித்து விடுகிறேன் அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் ஆசிக்கலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்னை நானே மகிமைப்படுத்துகிறது பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லுகின்றார் குமாரன் பிதாவது மகிமைப்படுத்துகிறார் பிதா குமாரனை மகிமைப்படுத்துகிறார் தேவனுடைய புருஷத்த நாமத்திற்கு மலிமை உண்டாவதாக கர்த்தர் பிரிவான காரியங்களை நம்ம மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார் பிதாவாகிய தேவனுடைய செயல் உலகத்தில் ஆரம்பமாக இருக்கிறது என்பதை ஏற்கனவே கொஞ்ச நாளாக கர்த்தர் சொல்லுகிறத நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் குமாரநாய் காலம் இருந்ததே அவர் இந்த வந்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவின் சொந்த நிறைவேற்றிவிட்டு இப்பொழுது பிதாவும் பலது இருக்கின்றார் போய் தேர்தலாக பரிசுத்தாவி அனுப்பினார் அவருடைய செயல் இன்று பூமியிலே நடந்து கொண்டிருக்கின்றது பயனல் முடிவாக விழாவாகி தேவருடைய வேலை ஆரம்பமாக போகிறது மகா பயங்கரமாக இருக்கும் தேவையான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவருடைய கிரியை மகா பயங்கரமாக இருக்க போகின்றது அதற்காக கட்ட சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினா நாம் அதற்காக காத்திருப்போம் தேவன் வல்லமையான காரியங்களை நம்ம மத்தியிலே செய்வார் நான் இன்று உட்கார்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய ஆராதனையிலே நாங்கள் பெரிய பெரிய ஆராதனையை பல இடங்களில் ஊர் இன்று அல்லவா தெரியுமா உட்கார்ந்திருக்கும்போது ஒரு ஆயில் மோட்டர் இருக்கிறதால எழுத்து விட்ட உடனே ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கொண்டே இருக்கும் நின்று விட்டால் சொல்லுவார்க்கா பெட்ரோல் பாருங்கள் டீசல் காலியாக இருக்கும் போல அப்படியே அதாவது மோட்டர் கரண்ட் ஆஃப் ஆகிவிட்டு கரண்ட் இல்லை என்று சொல்லுவாரு நம்ம என்ன இல்லை ஏவனுக்கு மகிமை உண்டாவதாக பரிசு நமக்குள்ளேதான் இருக்கின்றார் அது அப்படிதான் அவரோட ஸ்டோர் இன்னும் சொன்ன உடனே நம்மளாகி விடுகின்றார் ரொம்ப நேரமாகும் அப்படி இருக்குமானால் துரிச்சபை இப்படி இருக்காது கற்பனை எதிர்பார்க்கின்றார் அப்படி நாம் ஆவோம் என்று சொல்லி கூப்பிட்டவர்கள் ஒன்றித்து விடுகின்றோம் அந்த அனுபவத்துக்கு தான் கத்திரம் நடத்துகின்றார் விளங்கால் பணியீட்டு அல்ல கண்ண மூழ்கி அல்ல நான் வழிவந்து கொண்டிருக்கும் போதும் நாம் யாரோடு பேசிக் கொண்டிருக்கும் போதும் ஆண்டவரை தியானித்தவுடனே அவரோடு நாம் ஒன்றை கலக்க வேண்டும் கலந்தோட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு தான் போதே மக்கள் தூங்கி தூங்கி விட ஆரம்பித்தார்கள் காரணம் என்ன என்று கேட்டார் காரணத்தை நான் அப்படித்தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் தேவனுக்கு மயுமை ஆறு நாள் உலகத்துக்குள்ளே எல்லாம் அலைந்து மனதை உலகத்தினால் நிரப்பி வைத்துவிட்டு இங்கே வந்தால் அப்படித்தான் அதாகும் என்று நாம் கேட்ட சத்தியத்தின்படி உலக பாரம் அதாவது உலக பாரமாக நம்மை அழுத்தும் போது நெருக்கும் போது அப்படித்தான் ஆகிவிடும் நாம் இந்த ஆண்டின் உறுதிக்குள்ளாக வந்திருக்கிறபடி நாள் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணி வரக்கூடிய ஆண்டிலே பிதாவாகி தேவையான சுத்தம் புருத்தம் அவருடைய வாழ்ந்து நம்மளை ஒவ்வொருவர்களையும் எண்ணில் உங்களை நிறைவேற நாம் ஆயத்தப்படுவோம் கற்கபடி செய்வாராக தேவன் அவருடைய சகல கருமைகளுக்காகவும் நான் தேவனை சுதத்துக்கொண்டு